அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் திருவள்ளுவர் பேதைமை என்கின்ற அதிகாரத்திலே அறியாமையை பற்றி நமக்கு விளக்கி சொல்லுகிறார் ஏனென்றால் அறியாமையை உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது அறிவை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக பேதைமை என்கின்ற தலைப்பிலே நட்பியலிலே அங்கவியல் நட்பியல் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே எண்பத்தி நாலாவது அதிகாரம் பொருட்பால் இது இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே இப்பாறு சொல்லி இருக்கிறார் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அதாவது இந்த அறியாமையை உடையவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா தவறி செய்யறத்துக்கு வெக்கப்பட மாட்டான் அதாவது மற்றவங்களாம் நம்மளை தப்பா சொல்லுவாங்களே பழிப்பாங்களே அப்படிங்கிற அந்த வெக்கம் இருக்காது நாணாமை நாணுகின்ற தன்மை இருக்காது நாணாமை அது மாத்திரமில்லை நாடாமை நாடாமைனா எது செய்ய வேண்டியதோ அதை செய்ய மாட்டான் எது நமக்கு பெரியவங்க கடமையாக விதித்திருக்கிறார்களோ காலையிலிருந்து இரவு படுக்கப் போகின்றவரை நம்முடைய மரணப்படுக்கை வரை நாம் எப்படியெல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டுமோ அந்த நல்ல விஷயங்களிலே மனதை செலுத்த மாட்டான் நாண வேண்டியவை என்னென்னா மற்றவங்க மகான்களெல்லாம் பெரியவங்கள்லாம் நம்மளை பழிக்காம வாழணும் நம்ம தவறு செய்யக்கூடாது தவறு செய்யறதுக்கு வெக்கப்படுறதில்லை பழி பாவத்தை குறித்து கவலைப்படுறதில்லை ஆ நாடாமை நாடாமைனா நல்ல காரியங்களை செய்யறதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறது அது மாத்திரம் இல்லை பரிமேலழகர் சொல்கிறார் ஏதாவது எங்கே இறக்கம் காட்டி வாழணுமோ அங்கெல்லாம் வாழும் நாடாமைன்னு சொன்னால் இது போகும் ஆகவே செய்ய வேண்டியதை செய்யணும் அப்புறம் நாரின்மை நாரின்மைன்னு சொன்னால் அதாவது தாட்சிம் இல்லாமல் போகுது அதாவது எங்கே வந்து விட்டு கொடுத்து நடக்கணுமோ வாழ்க்கையில் அங்கே விட்டு கொடுத்து போற ஒரு சுவாவம் கிடையாது முரட்டு பிடிக்கிறதுன்னு சொல்றது நாரின்மைன்னா முறிந்த சொல்லுடைய தன்மைங்கிறார் எல்லார்டையும் உறவுகளை கெடுத்துக்கிறது நார்ன்னு சொன்னா கண்ணோட்டம் அப்படின்னு அர்த்தம் இன்மைன்னா கண்ணோட்டமின்மை கண்ணோட்டமின்மைன்னா என்ன தாட்சிம் கிடையாது யாரா இருந்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுறது அதுதான் நாரின்மைன்னு பேர் ஆகா நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை யாதொன்றும் பேணாமைன்னு சொன்ன எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை சமூகத்துல என்னெல்லாம் சட்ட திட்டங்கள் இருக்கோ அதை ஒன்னு கூட முறையா வாழ்றதில்லை மனம் போன போக்கில் போகிறது யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அறியாமையை உடையவன் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு அர்த்தம் இவனால சமூகத்துக்கு கெடுதல் படிக்க வேண்டியதை படிக்கணும் ஆக நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் ஆக நாண வேண்டியதுக்கு வெக்கப்பட வேண்டியதுக்கு வெக்கப்படாமல் இருக்கிறது அப்புறம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யறதுக்கு மனசை செலுத்தி பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் யார் எல்லார்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறது எந்த காரியத்தையும் ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது இதுதான் அஜ்ஞானி இக்னரண்ட் பீப்புளோட செயல் அப்படிங்கிறார் இதுதான் அவங்க அப்படி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது நம்மக்கிட்டே இருக்கக்கூடாது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்படி யாரையோ சொல்கிறாரு நினச்சக்கூடாது இதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம பழி பாவத்துக்கு வெக்கப்படணும் பிற பழிக்காமல் இருக்கிற மாதிரி வாழணும் பாவத்துக்கு பயப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமைன்னு படித்தோம் அறிவுடைமையிலே படித்தோம் ஆக கட்டுக் கொடுத்து வாழ்க்கையில் கொஞ்சம் முறையாக வாழணும் எல்லாத்துக்கும் முரண்டு பிடிக்கக்கூடாது அதே மாதிரி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்